அன்பு நேர்களே பாட்டோடுதான் நான் பேசுவேன் அந்த வகையிலே நீங்கள் கேட்க இருக்கக்கூடிய இன்றைய பாடல்களில் ஒன்றாக பி சுசிலாவின் குரலில் கவிஞர் கண்ணதாசனின் கை உருவானது மெல்லிசை மன்னர்களின் இசை அமைப்பு எவ்வளவு சிறப்பாக இதிலே இருக்கிறது என்று நீங்கள் எண்ணி எண்ணி ரசிக்கலாம் வைகை அணைக்கட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூங்காவில் கதாநாயகி இந்த பாடலை பாடி மகிழ்வதாக இருக்கும் அந்த மலைப்பகுதியிலே அவருடைய குரல் எப்படி எதிரொலிக்கிறது என்பதை பாடல் காட்சியாக பார்க்கிற பொழுது மிக ரம்மியமாக இருக்கும் அம்மம்மா காற்று வந்து ஆடை விட்டு பாடும் என்று பாடல் தொடங்கும் ஒவ்வொரு சரணமும் ஒவ்வொரு மலர் மொட்டாக மலர்த்தும் மலர்ந்து நம்முடைய கண்களில் ஒரு வகையான குதூகலத்தை உருவாக்கும் ஒவ்வொரு கவிஞனுமே தன்னுடைய அந்த கவி குரலை பாடலின் எந்த இடத்தில் உச்சத்தில் வைக்கிறான் என்பதை சற்று கூடுதலான கவனத்தோடு கேட்கக்கூடிய ரசிகர்கள் சுரைஞர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அந்த வகையிலே பாடலின் கடைசி சரணத்தில் அந்நாளில் என்னாலும் இல்லை இந்த எண்ணம் அச்சாரும் தாயே அம்னும் வண்ணம் என்று பாடியிருப்ப நாயகனின் மீது இந்த நாயகி கொண்டிருந்த கூடிய அந்த காதல் உணர்வு முன்பெல்லாம் இல்லை ஆனால் எப்படியோ ஒரு சூழலில் தோன்றிவிட்டது அது அவன் முன்கூட்டியே கொடுத்து வைத்த ஒரு முன்வைப்பு தொகையை போல் அமைந்துவிட்டது என்கிற கருத்தை உள்ளடக்குவதற்கான சொல்லாக அச்சாரம் என்று அவர் தேர்ந்தெடுத்து அதிலே பயன்படுத்தி அச்சாரம் தந்தாயே அங்கம் மின்னும் வண்ணம் என்று சொல்லி அந்த பாடலை நிறைவு கவிஞர் கண்ணதாசனுடைய அந்த சாதுரியத்திற்கு இந்த பாடல் வரியும் ஒரு சாட்சியாகி இருக்கிறது என்று நாம் எண்ணி எண்ணி மகிழலாம் இந்த பாடலை வெண்ணிற ஆடை எனும் திரைப்படம் தந்திருக்கிறது ஜெயலலிதா அவர்களின் தொடக்ககால படங்களில் மிக முக்கியமான இடத்தை இந்த படம் வகிக்கிறது என்பதில் எல்லளவும் உங்களுக்கு நினைவு மறுக்காமல் அந்த அடையாளத்தை எடுத்து காட்டும் இந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளங்களே அந்த சூழ்நிலையோடு நின்று அந்த தென்றல் காற்று நம்மை வந்து குளிர்விப்பதாக பாடலோடு சேர்ந்து நம்மை அப்படியே அள்ளிக்கொண்டு செல்வதாக என்றெல்லாம் எண்ணங்கள் கூறியது அப்படிப்பட்ட பாடல்தான் அம்மம்மா காற்று வந்து ஆடைபோது பாடும் என்கிற இந்த பாடல் இதோ வருகிறது கேட்ட வசியங்கள் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பாப்போடுதான் நான் பேசுவேன் மீண்டும் நற்றினை நேயர்களின் காதோடு தென்றல் நாளை நான் வீசுவேன் என்று கூறி இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சூரிய